த்தை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லப்படுறது இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் நிறைய மனசை சுத்தம் பண்ணி கொள்றதுக்கான மந்திரங்கள் அதனுடைய காரியங்கள் சொல்லப்பட்டது இப்போ சொல்லப்படுறது தத்துவ விஷயங்கள் அதான் வித்யாரண்ய சுவாமி சொன்னார் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட புண்ணியத்தை அனுஷ்டிச்சு நிஷித்த ஆச்சரணம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குறதோ அதெல்லாம் தடு நீக்கி மனசை சுத்தப்படுத்தி கொண்டவனுக்கு தத்துவ உபதேசத்தை தொடங்குகிறது இந்த அணுவாக்கம் அப்படின்னு இதுக்கு இன்ட்ரடக்ஷன் முகவரை கொடுத்தார் முதல் மந்திரத்தில் எல்லாருடைய ஹிரதயத்துலேயும் அந்த பரம்பொருள் இருக்கிறது அந்த பரம்பொருளோட லட்சணங்கள்லாம் சொல்லப்பட்டது இது மனிதன் என்ன பண்ணணும்னு கேட்டால் தன்னுடைய இறைவனுடைய அருள் தன்னுடைய பிரயத்தனம் இதனால் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணணும் என்பது முதல் ருக்கோட மலைகளும் நதிகளும் எல்லாவிதமான செடி கொடிகளும் அதனுடைய சாரமாகிய ரசமும் எல்லாம் வந்திருக்கிறது அவை அனைத்துக்கும் ஆதாரமாக அந்த பரம்பொருள் இருந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னார் கடைசியாக நம்ம பார்த்த மந்திரம் பிரம்மா தேவானாம் பதவி கவீனாம் ரிஷிர்விப்ராணாம் யுஷோ மிருகானாகம் ஷியேனோருத்ரானாகுஸ்வதிர்வனானாகும் சோமஹ்பவித்ரமத்தியே திரேபன்னு இதோட அர்த்தம் தேவானாம் பிரம்மா தேவர்களுள் பிரம்மனாக தியானத்துக்காக மனசை தியானம் பண்ண வைக்கிறதுக்காக அப்படி சொல்லி இது பேர் விபூத்தின்னு சொல்லுவோம் கவி நாம் பதவீகி பதவீகிங்கிற வார்த்தைக்கு வசிஷ்ட வால்மீகி வியாசர் போன்ற கவிகளாக இறைவனே விளங்குகின்றார் விப்ரானாம் ரிஷிகி வேதங்களையெல்லாம் வைதிக மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்குள் அந்தந்த கோத்திரத்தை கோத்திரத்துக்கு கர்த்தாவாக இருக்கக்கூடிய அவருடைய தத்த கோத்திரப்பிரவர்த்தகா காசியபோத்திரம் வசிஷ்ட கோத்திரம் ஆத்திரேய கோத்திரம் பாரத்வாஜ கோத்திரம் சொல்கிறோமே அந்த ரிஷிகளாகவும் அந்த பகவான் இருக்கிறார் அப்புறம் மிருகானாம் மகிஷா நான்கு கால்களை உடைய அவர் மகிஷமாக சக்தி ஆதிக்க உடையதனால் மகிஷமாக இருக்கிறார் கிருத்ராம்ியேனகா பட்சிகளுள் அவர் கருடனாக இருக்கிறார் வனானாம் ஸ்வதித்திகி வனங்களை அழிக்கின்ற கோடாரியாக இருக்கிறார் இதெல்லாம் என்ன எதுன்னு தெரியாது இப்படி அர்த்தம் எழுதுறாரு வனங்களையெல்லாம் அழிக்கக்கூடிய கோடாரியாக அவர் இருக்கிறார் அது மாத்திரமில்லை கங்காஜலம் தர்ப்புல் இதெல்லாம் காட்டிலையும் பவித்திரமான சோமலத்தையாக இருக்கிறார் ரேபான்னுங்கிற மந்திரத்தோடு கூடின சோமபவி சோமஹ சோமலத்தையாக இருக்கிறார் அதாவது தர்பை கங்காஜலத்தை எல்லாம் மீறி மிகவும் புனிதமான சோம கொடியாக இறைவன் இருக்கிறார் அவ்வளோதான் இதெல்லாம் தியானத்துக்காக நம்ம மனசு கேஷு கேஷுச்ச பாவேஷு சிந்தியோசி பகவான் மயாம் அர்ஜுனன் எந்தெந்த பாவங்களில் உன்னை தியானம் பண்ணணும்னு கேட்பான் அர்ஜுனுங்க கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணர் வரிசையை சொல்லிகிட்டே ஒருவர் நான் தான் எல்லா உயிரிலேயும் ஆத்மாவார்க்கேன்னு ஆரம்பிப்பார் அகம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதா சயஸ்திதான்னு ஆரம்பித்து கடைசியில் முடிக்கிற போது சொல்வார் நிறைய உலகத்தில் எதெல்லாம் சிறப்பாக இருக்கோ அதெல்லாம் நான் நினச்சி தியானம் பண்ணு அப்படி தான் சொல்லி முடிப்பார் ஆக இந்த மந்திரம் இந்த விஷயத்தை சொல்கிறது அதாவது கடவுளை நம்ம இந்தந்த ரூபங்களில் பார்த்து தியானம் பண்ணலான்னு சொல்லி அடுத்த ருக்குக்கு போகிறோம் அஜாமே காம் லோஹிதுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் ஜனயந்திபாம்ஷமான ஜஹாத்யே இது என்ன இது இந்த கருத்து இதில் இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா இந்த உலகத்துக்கு படைப்புக்கு காரணம் ஈஸ்வரன் சில சமயம் சொல்கிறோம் சில சமயம் மாயைன்னு சொல்கிறோம் அத்வைத வேதாந்த சித்தாந்தப்படி இறைவன் இந்த உலகத்தை படைக்கிறாருங்கிறது சும்மா மேலெழுந்த வாரியாக சொல்கிறது தான் மாயினால்தான் வேற்றுமைகள்லாம் உருவாகுது இந்த மாயா சக்தி வந்து ஈஸ்வரங்கிட்டிருந்து அனுகிரகத்தை வாங்கி கொண்டு பிரம்மன்லேருந்து அந்த சக்தியை சேதனா சக்தி இரவல் வாங்கி கொண்டு எல்லாம் பல விதமான மா விசித்திரங்களை எல்லாம் பண்ணி கொண்டே இருக்குது அதனால தான் கிருஷ்ணா சொன்னார் கீதையில் தெய்வி ஹேஷா குணமகி மம மாயா துரத்தியா என்னை சார்ந்து இயங்குகிற இந்த மாயையை கடப்பது மிகவும் கடினம் யார் என்னையே சார்ந்திருக்கிறார்களோ என்ன சார்ந்து என்ன வழிபடுகிறார்களோ அவர்கள்தான் இந்த மாயையை கடக்க முடியும் மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமே இந்த மந்திரம் என்ன சொல்கிறது கேட்டால் மாயையின் காரணமாக மண் பந்தம் மோட்சங்கிறது ஒன்று ஏற்படுது பந்தப்படுறது மாயினால் தான் அதே மாயை தான் வந்து வித்யா அவத்யா மாயா வித்யா மாயான்னு சொல்லுவார் அவத்யா மாயையில் வந்து அஜானத்தில் மாயக்குள்ளே உழன்ட்ருப்பான் மாயை பற்றி விசாரமே பண்ண மாட்டான் வித்யா மாயைங்கிறது மாயவே விசாரம் பண்ணுவான் பண்ணின பிறகு மாயிலேருந்து விடுபட்டுடுவான் அந்த பந்த மோக்ஷ அவஸ்தையை பற்றி வர்ணிக்கிறது இந்த மந்திரம் இது ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம் பிரம்மசூத்திரத்தில் இது ரொம்ப விசாரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மந்திரம் பிரம்மசூத்திரத்துலாம் எங்கெல்லாம் வந்து சந்தேகம் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த மந்திரங்கள்லாம் விசாரம் பண்ணப்பட்டிருக்கு அதனால தான் அந்த பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கிற போதே சில விஷயங்களாக இருக்கும் ஸ்பஷ்டலிங் ஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கிய விசாரணம் அஸ்பஷ்ட பிரம்மலிங்க வாக்கிய விசாரணம் ஸ்பஷ்டமாக தெரிகிற பிரம்மத்தை பற்றின வாக்கியங்களெல்லாம் விசாரம் பண்ணுறது ஒரு பக்கம் சிம்பிளாக பண்ணிடுவோம் ஸ்பஷ்டம் இருக்கிற அந்த வாக்கியங்களை விசாரம் பண்ணுறதுங்கிறது இன்னொரு பக்கம் அது மாதிரி இந்த மந்திரம் என்ன பண்ணுகிறதுன்னா அஜாம் அப்படிங்கிறது மாயா மாய அனாதிங்கிறதுனால அனாதின்னு சொன்னால் அதுக்கு பிகினிங் கிடையாது அதுக்கு காரணம் கிடையாது ஏகாம் அஜாம் இந்த மாயை ஒன்று தான் ஆனால் அது லோஹித சுக்ல கிருஷ்ணாம் லோஹிதன்னா செகப்பு சுக்லன்னா வெள்ளை கிருஷ்ணான்னா கருப்பு இந்த நூலை மூணாக மூணு நூலை இந்த மூணு கலரில் நூலை கட்டினா எப்படி இருக்கும் அது இவர் வித்யாரண்யர் ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் ஒரு அர்த்தம் வந்து சாந்தோக்கி உபனிஷத்துலேருந்து ஷகப்புங்கிறது வந்து அக்னியை குறிக்கிறது வெள்ளைங்கிறது ஜலத்தை குறிக்கிறது கருப்புங்கிறது பூமியை குறிக்கிறதுன்னு அந்த மந்திரத்தையே அப்படியே எடுத்து கோட் பண்ணியிருக்கேன் எது அக்னே ரோஹிதகும் ரூபம் தேஜஸ் தேஜஹ தேஜசூபம் எச் சுக்லம் தத் அபாம் எத் கிருஷ்ணம் தத் அப்படி எடுத்துக்கலான்னு ஒரு மீனிங் இல்லாட்டி சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்னு மூன்று குணங்களாக கொள்ளலாம் ஆக இந்த மாயாதேவி மாயாசக்தி ஒருவள்னா அஜாம் ஏகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம் திரிகுணாத்மகமாக இருக்கிறாள் இதை பற்றி கீதையில் பதினாலாவது அத்தியாயத்தில் மூணு குணத்தை பற்றி கிருஷ்ணர் விஸ்தாரமாக சொல்லியிருக்கார் சத்வம் ரஜஸ்தம இ குணாஹ் பிரகிருதி சம்பவா நிபத்னந்தி மகாபாகோ தேகே தேகினம் இந்த மூணு குணம் வந்து தேக ஜீவாத்மாவை தேகத்தில் கட்டுப்படுத்துறது அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கு அது நிறைய வர்ணித்து சொல்லியிருக்கேன் குணங்கள் என்றால் என்ன குணங்களின் தன்மை என்ன குணங்கள் எவ்வாறு நம்மை பந்தப்படுத்துகிறது குணங்களை அடையாளம் கண்டு கொள்வது எப்படி குணங்களிலிருந்து விடுபடுவது எப்படி குணங்களிலிருந்து விடுபட்டவனுடைய இயல்பு எப்படி இப்படியெல்லாம் வர்ணிச்சிருக்கு கீதையில் பதினாலாவது அத்தியாயத்தில் அது பேரே குணத்திரய விபாக யோகம் இங்கேயும் வந்து அந்த லோஹித சுக்ல கிருஷ்ணாம் இந்த மாயா என்ன பண்ணுறதுன்னா தன்னை மாதிரியே நிறைய வஸ்துக்களை சிருஷ்டி பண்ணுறது இல்லை பஹ்வீம் பிரஜாம் ஜனயந்தி சரூபாம் சரூபாம் பஹ்வீம் பிரஜாம் ஜனயந்தி இந்த மாயா என்ன பண்ணுறான்னா நிறைய தன்னை மாதிரியே நிறைய வஸ்துக்களை சிருஷ்டி பண்ணுறது அதில் தாரதமியம் இருக்கும் இதெல்லாம் தமப்பிரதானம் இதில் வந்து சத்துவமோ ரஜஸோ வெளிப்படாதது இதெல்லாம் தம பிரதானமான வஸ்துக்கள் இந்த ஜட வஸ்துக்கள் மூணுமே ஜடம்தான் சாஸ்திரப்படி சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மூணுமே ஜடந்தான் ஆனால் இது வந்து தமஸு பிரதானமாக இருக்கிறது செடி கொடிகள் மரங்கள் விலங்குகள்லாம் வந்து ரஜஸ்ஸு பிரதானமாக இருக்கிறது மனுஷங்கிட்டையும் ரஜஸு பிரதானமாக இருக்குது ஆனால் சத்துவமும் அவன் ஆதிக்கம் உண்டு மனசுன்னு இருக்கிறதுனால சத்துவகுணத்துக்கும் போக முடியும் சத்துவகுணம் அதிகமாக வெளிப்படும் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் பார்த்தா கடவுளே மூணாக பிரித்துவிட்டோம் சாத்விக தேவதைகள் ராஜச தேவதைகள் தாமச தேவதைகள் வஸ்துக்களே எடுத்துட்டால் சாத்விக வஸ்துக்கள் ராஜச வஸ்துக்கள் தாமச வஸ்துக்கள் இப்படி எல்லாத்துலேயும் இந்த ராஜசம் தாமசங்கிறது முழுக்க முழுக்க பிரிக்கப்பட்டிருக்கு இந்த மூணு குணங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற சிருஷ்டியெல்லாம் இந்த மு இந்த மூணு குணங்கள் தான் பார்த்தாலும் ஃப்ளக்ச்சுவேட் ஆகிண்டே இருக்கும் நம்மகிட்ட இது மூணு ஃப்ளக்ச்சுவேட் ஆகிட்டே இருக்கும் இதை நம்ம ஜெயிக்கணும் தமஸையும் ரஜஸையும் ஜெயிச்சு சத்வத்தை அதிகப்படுத்தி சத்வத்தையும் வந்து விலகி போ சத்வத்திலேருந்து விலகி போகணும் சத்துவம் விவகாரத்துக்கு மாத்திரம் வச்சுருப்போம் ஆனால் சத்வத்திலே அபிமானம் இருக்கக்கூடாது இந்த மந்திரம் முதல் வரி என்ன சொல்கிறது அஜாமே காம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் ஜனயந்தீரும் சரூபாம் தன்னை மாதிரியே மூணு குணம் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் இந்த மாயா சக்தி சிருஷ்டி பண்ணுறது ஆக பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா திரிகுணாத்மக வஸ்துக்களும் காரணம் மாயா அதுக்கு அத்தனைக்கும் காரணம் மாயா அடுத்த வரி சொல்லுகிறது ஜீவன் ரெண்டு விதமாக இருக்கான் பற்று உடையவன் பற்றுடையவன் மாயையில் அழுங்கி அழிந்து போகிறான் திரும்ப திரும்ப பிறக்கிறான் நினைச்சு பற்றற்றவன் மாயையிலிருந்து விடுபடுகிறான் அதான் ரெண்டாவது இருக்கு ஹீங்கிறது இருக்கு ஏக அஜக ஒரு ஜீவன் என்ன பண்ணுறான்னா ஜுஷமான அனுஷேத்தே ஜுஷமானு சொன்னால் இந்த உலகத்தில் ரொம்ப அட்டாச்சாக ரொம்ப ஆசையோடு என்ன பண்ணுறான் பிரீத்தி பூர்வகம் சேவமான அனுசேத்தே தது வர்த்ததே மாயைக்கு தகுந்த மாதிரியே போயின்ட்டுருக்கான் மாயையை ஜெயிக்கணுங்கிறதே வரல உண்டு மாயையை வந்து மாயிட்டே பிரார்த்தனை பண்ணால் அதை விட்டுரும் ஆனால் அதை பண்ணாமல் என்ன பண்ணிட்டுருக்கான்னா கிருஷ்ணன் சொல்வார் நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்தந்தே நராதமாக மாயையா அபகிருத ஜானாக ஆசுரியம் பாவம் ஆசிரித்தாகங்கிறார் என்ன அர்த்தம்னா புண்ணியம் பண்ணாத நிறைய பேர் என்ன பண்ணுறான் மூடாகா துஷ்கிருத்தினகா மூடாகா என்ன சரணாகதி பண்ணுறது மனிதர்கள் அவர்கள் கீழானவர்கள் மாயினால் அபகரிக்கப்பட்ட அறிவை உடையவர்களாய் அசுரஸ்வபாவத்தை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படி சொல்லி பிரிக்கிறார்கள் அது வந்து பதினேழாவது அத்தியாயத்தில் பார்க்கலாம் ஏழாவது அத்தியாயத்தில் முதல்ல ஒரு பத்து ப பன்னெண்டு பதிமூணு ஸ்லோகங்களில் வரும் கிருஷ்ணன் அதை நிறைய சொல்லுவார் திரிபிர் குணமயர் பாவைகி ஆரம்பிக்கிற மூணு குணம் ஏ பி சர்வமிதம் ஜகத்து மோஹிதம் நாபிஜானாதி மாமே பரமயம் மூணு குணத்தினால இந்த உலகம் மாட்டின்னு மொழிகிறது திரிபிர் குணமயைர் பாவைகி ஏ பி சர்வமிதம் ஜகத்து மோஹிதம் நாபிஜானாதி இறைவனாகி இந்த முக்குடங்களை கடந்த இறைவனாகிய எண்ணெய் இறைவனாகிய என்னை அறிகின்றதில்லை அப்படி சொல்லுவாருங்க இதெல்லாம் ஏழாவது அத்தியாயத்தில் ஈஸ்வரனுடைய லக்ஷணம் சொல்லப்பட்டு ஈஸ்வரனை வந்து எல்லாரும் சம்சாரமாக சம்சாரத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சம்சாரத்திலேருந்து விடுபடறதுக்கு என்ன வழின்னு சொல்லி காமிய பக்தியை பற்றி சொல்லி நிஷ்காமிய பக்தியை பற்றி சொல்கிறது ஏழாவது அத்தியாயம் ஆனால் இங்கே நமக்கு சு இது மந்திரம் வேத மந்திரமாக இருக்கிறதுனால அது சிம்பிளாக சொல்கிறது அனுஷயத்தேன்னு சொன்னால் மாயை அனுசரிச்சே போயிட்டுருக்கான் எதிர்நீச்சல் போடுறது இல்லைவன் மாயக்கு தகுந்த மாதிரி அது முன்னாடியே போய்டான் அது என்ன பண்ணுறது இவன் எங்கள் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டும் போக வேண்டாமில்லை மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டும்ங்கிற கூட்டத்தில் இருக்காங்க அதனால் மனம் போன போக்கில் வாழ்கிறான் அனுஷயத்தை அப்புறம் இன்னொன்றுனா அந்நகா அஜகா ரெண்டு இருக்கு பின்னாடி பாரு படித்தா தான் புரியும் அந்நகா அஜா அஜோன்யஹான்னு இருக்கு இல்லையா அங்கே அந்நகா அஜகா புக்த போகாம் ஏனாம் ஜஹாதி இதெல்லாம் பார்க்கலாமன் புக்த போகான்னு அர்த்தம் இவன் அனுபவிச்சு பார்த்துட்டான் இதெல்லாம் ஒன்றும் சாரமே இல்லைப்பா சும்மா ஏமாத்து பொம்மா தும்மா சும்மா ஏமாத்துறான் பொம்மா தும்பான் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏமாத்துறது நம்மள வசமாக இந்த மாயை ஏமாத்துறது புக்தபோகஹான்னு சொன்னால் பார்த்துட்டான் எல்லாத்தையும் பார்த்து விசாரம் பண்ணி தப்பிச்சு விட்டாங்க ஜகாதி ஏனாம் ஜகாதி இந்த மாயையை இவன் வெற்றி கொள்கிறான் மாயை இவன் வெற்றி கொண்டு விடுகிறான் அப்போ ஒருத்தன் பத்தன் இன்னொருத்தன் முக்தன் ரெண்டு ரெண்டாவது லைனில் பத்தன் வந்து மாயையை அனுசரித்து போய் திரும்ப திரும்ப பிறந்து இறந்து உழல்றான் இவன் வந்து என்ன பண்ணுறான்னா இதிலிருந்து விவேகத்தை அடைஞ்சு போகிறோம் இது ஏமாற்றுகிறது நம்மை ஆகையினால என்ன வந்தாலும் சரி இதுகிட்ட மயங்கி இதில் போய் சேரப்படாது நாம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுட்றான்னு அர்த்தம் அந்நகா அஜகா புக்த போகாம் ஏனாம் புக்த போகாம் ஏனாம்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது நம்ம வந்து இதை உலகத்தை அனுபவிக்கிறோமோ உலகம் நம்மளை அனுபவிக்கிறதா வர் இவர் சொன்னார் காத பர்தகிரி சொன்னார் நல்ல ஸ்லோகம் ஆ வந்துடுத்து போகான புக்தாக வயமேவ புக்தாக நாம் உலகத்தை அனுபவித்தோம் நம்ம நினச்சின்னு இருக்கோம் ஆனால் உலகம் நம்மளை அனுபவிச்சு தீர்த்துடுத்துன்னு அவர் சொல்கிறார் பர்தகரியோட ஸ்லோகன் போகான புக்தாக நாம் போகத்தை அனுபவிக்கவில்லை வயமேவ புக்தாக நாம் தான் சாப்பிடப்பட்டோம் போக ந புக்தா வயமேவக்தாக தபோ தபோ தபோ தபா ந தப்தம் வயமேவ தப்தாக நாம் தவம் செய்யவில்லை ஆனால் நாம் தவிக்கப்பட்ட தவிச்சோம் தப்போ தப்தம் வயமேவ தப்தாக தப்சை நான் பண்ணவில்லை ஆனால் வாட்டி எடுக்கப்பட்டேன் இந்த உலகத்தில் காலோன யாத்தாக பயமேவ யாதாக காலம் செல்லவில்லை நாம் தாம் சென்று விட்டோம் திருஷ்ணான ஜீர்ணாக ஆசை ஜீர்ணமாகவில்லை நாம் தாம் ஜீர்ணமாகி போனோம் நல்ல ஸ்லோகம் இது போகா நபுக்தா வயமேவபுக்தாக தபோன தப்தம் பயமேவ தப்தாக திருஷ்ணா ந காலோ ந யாத்தோ வயமேவயாத்தாக திருஷ்ணா ந ஜீர்ணா வயமேவீர்ணாஹ இது பர்திரியோட அற்புதமான ஸ்லோகம் அது இங்கேயும் புக்த போகான்னு சொன்னதுனால நான் சொல்லேன் போகான புக்தாக புக்தா அப்போ இந்த மந்திரம் முடிகிறது அப்புறம் இது என்ன சின்ன இவருத்தன் இவன் புரிஞ்சு நட்டான் இல்லையா பக்தன் மோட்சத்தை அடைஞ்சவன் எப்படி பார்க்குறான் இந்த உலகத்தை நான் பக்தன் வந்து உலகத்தை பார்க்குறதுக்கும் முக்தி அடைஞ்சவன் உலகத்தை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது திருஷ்டி பேதா பலபேதா ஆட்டிடியூடு சேஞ்ச் ஆனால் அதுக்கான ரிசல்ட்டும் சேஞ்ச் ஆகிடுது அதில் திருஷ்டிபேதம் ஆச்சுன்னா பலமும் பாடுறது அதனால் இவனுடைய பார்வையே மாறி போயிடுறதுன்னு அடுத்த மந்திரம் ஹகும் ஷஸ்ஷத் ஹகும் சஷ்ஷு இது வந்து பிரபஞ்சத்தையே பரமாத்மாவா பார்க்கறது இந்த உலகத்தையே கடவுளாக பார்க்கிற மந்திரம் ஆனால் அதில் அந்தந்த திருஷ்டியோட பார்க்கிறான் சுச்சிஷத்து ஹகும்சா ஒரு வியாக்கியானத்தில் நான் உங்களுக்கு படிக்கிறேன் யா புமான் விவேகேன மாயாம்பரித்தியஜதி எந்த மனிதன் விவேகத்தினால் மாயையை வெற்றி கொள்கிறானோ தய சர்வமே ஜகத்து அவனுக்கு இந்த உலகம் அனைத்தும் பிரம்மரூப்பேண அவசத்தை பிரம்மரூபமாக விளங்குகிறது இத்தயம் அர்த்தா என்கின்ற இந்த அர்த்தமானது அத்த பிரதியத்தை இங்கு விளக்கி காட்டப்படுகிறது இந்த மந்திரத்தில் இதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சிம்பிளாக சொல்கிறேன் யார் மாயையை ஜெயிச்சானோ அவனுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பது சொல்லப்படுகிறது ஆக இந்த உலகத்தில் ஹம்சஹாங்கிறது சூரியன் ஹந்தி ஹந்தி நிஷாம் இது ஹம்சஹா சூரியன் இருட்டை வந்து போக்குறார் இருட்டை அழிப்பவர்னு அர்த்தம் ஹகும்சஹாங்கிற வார்த்தைக்கு இருட்டை அழிப்பவர் எப்படிலாம் இருக்கு பாருங்கள் இருளை அழிப்பவர் ஹகும்சஹான்னா சூரிய பகவான் சுச்சிசத்துன்னு சொன்னால் இந்த ஜோதிர்மயமான மண்டலத்தில் அவர் சூரிய பகவானாக காட்சி அளிக்கிறார் பரம்பொருள் சூரிய பகவானாக காட்சி அளிக்கிறார் அந்தரீக்ஷத்து வசுகு வசுகுன்னா காற்று வசுகுங்கிற சப்தத்துக்கு இங்கே அர்த்தம் வசு சூத்ராத்மஸ்வரூப்பேண ஜெகந்நிவாசஹேதுவாத்து வசுஹு வாயு தத்ரூபா வசிக்கிறதுனால ஆகாயத்தில் காற்று வசிக்கிறதான் அதனால் அதுக்கு பேர் வசுன்னு பேர் வசு அந்தரிஷத்து அந்தரீக்ஷே சீததி இது அந்தரீட்சசத்து இந்த அந்தரீட்சம்னு சொன்னால் ஸ்பேஸில் வாயு சஞ்சரிக்கிறதுனால வாயுவாக இருக்கிறார் ஆகாயத்தில் அவர் காற்றாக இருக்கிறார் ஹோதா ஹோதான் வேதிஷத்து யாகங்களில் அவர் ஹோதாவாக இருக்கிறார் ஹோதா யாகம் பண்றோம் ஹவிச கொடுக்கிறானோ அவனுக்கு பேர் ஹோத்தான்னு பேர் யாகங்களில் அக்னியை அக்னிக்கு வந்து ஹவிச சமர்ப்பணம் பண்றவனுக்கு பேர் ஹோதா ஹோதாக ரத்ன தாத்தமம் இப்படி சொல்கிறோம் இல்லையா அதில் ஹோதாரங்கிறது வந்து கர்த்தாவை குறிக்கிறது யஜமானனை குறிக்கிறது ஹோதாவாக இருக்கிறார் துரோணசத்து அதிதி துரோணசத்துன்னா துரோணம்னா வீடு கிரகங்கள் கிரகங்களில் அவர் அதிதியாக இருக்கார் இல்லை அந்த கல்ச்சரை காட்டுறது கிரகங்களில் அதிதியாக இருக்கிறார் அவர் சொல்கிறார் அதிதிங்கிற வார்த்தைக்கு லக்ஷணம் சொல்கிறார் அமாவாஸ்யாதிதி விசேஷம் அனபேக்ய எந்த விஷய திதியும் பார்க்காம போஜன யாஞ்சாத்தம் தத்திர புருஷா வைதேசிகதி தரூபேணரோணேஷு கிரகேஷு பரக்கீயு சீததி இது துரோண சத் என்ன சொல்கிறாருன்னா அமாவாசை இந்த மாதிரி திதியெல்லாம் கூட பார்க்காம சாப் போஜனத்துக்காக வேண்டி அங்கங்கே போகிற வேற தேசத்து மனிதன் அந்த காலத்துல ஹோட்டல் கிடையாது நம்ம கல்ச்சரில் வேறு இன்னொருத்தருக்கு அன்னதானம் பண்ணியாகணும்னு இருக்குது ஆக என்னால் வந்து பிக்ஷை கேட்பான் எல்லா தெருக்கள்லையும் அவரவர்களுக்கு வேண்டியவர்கள்ட்ட பிக்ஷை கேட்பான் அந்தந்த குரூப்பில் போய் பிக்ஷை கேட்டு தான் வழக்கம் ஆக அதிதியாக இருக்கான் வீட்டில் வந்து அதிதி ரூபமாக இருக்கிற கடவுள் துரோணசத்து நிருஷத்து நிருஷத்து வரசத்து நிருஷத்துன்னு சொன்னா மனிதர்களுள் கர்மத்தை பண்ணக்கூடியவனாக இருக்கிறான் கர்ம அதிகாரி ஜீவரூபேண மனுஷேஷு நிருஷத்து அப்படின்னு இருக்கு இந்த ஷத்து ஷத்துன்னு வரது எல்லாத்திலையுமே இதை கனஞ்சொல்லுவா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க சொல்கிறதுக்குள்ளே வாயெல்லாம் ஒரு வழி ஆகிடும் பல்லெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் இது ஃபுல்லாக கனம் சொல்லுவாள் அகும்சி சத் கனமெல்லாம் கேட்கணும் நீங்கள் பிள்ளையார் பற்றி பையங்களெலாம் சொல்லுவான் நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு ஒரு கணேச கணபாடிகள்னு ஒருத்தர் நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு ஆக துரோணசத்து நிருஷத்து சொன்ன மனிதர்களுள் கர்மம் செய்யக்கூடிய அதிகாரியாக பகவான் இருக்கிறார் யாகங்கள்லாம் பண்ணுறான் அப்புறம் வரசத்து வரசத்துன்னு சொன்னால் காஷி கஷேத்திரம் முதலான வரேஸ்ரேஷ்டே க்ஷேத்திரே காஷித்வாரவத்தியாதவ் காஷி கஷேத்திரம் துவாரகா இதுலாம் பூஜனீய ரூபேண சீதத்தீதி வரசத்து வரசத்துன்னு சொன்னால் பூஜிக்க தகுந்தவராக காஷி முதலிய க்ஷேத்திரங்களில் இருக்கின்றார் ரிதசத்து ரிதசத்து நிருஷத்து வரசத்து ரிதசத்து சத்துன்னு சொன்னால் வைதிக கர்மத்தில் பலனை கொடுக்குறவராக இருக்கார் நிருஷத்துங்கிறது வைதிக கர்மாவும் பண்ணுறவன் வைதிக கர்மம் பலனை கொடுக்குறவராக இருக்கிறார் ருத்தசத்து வியோமசத்து ஆகாஷத்தில் நட்சத்திர ரூபங்களாக இருக்கார் அதனால் வியோமசத்து அப்புறம் வந்து அப்சா கோஜாக அப்சான்னு சொன்னால் தண்ணீரில் தோன்றக்கூடிய இந்த சங்கு முத்து இதெல்லாம் இருக்குது இல்லையா அப்ஜாவாக இருக்கார் முத்துக்களாக தோன்றக்கூடிய ஜலத்திலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருளாக அவர் இருக்கார் கடவுள் அப்புறம் பசுமாட்டிலிருந்து உண்டாகக்கூடிய பால் கோஜா அப்சா கோஜா பால் முதலியவைகளாக இருக்கிறார் அப்சா கோஜா ருதஜாஹா ருதஜாஹாங்கிற வார்த்தைக்கு சத்தியத்தை பேசுறதுனால ஏற்படுற புகழாக இருக்கார்னு அர்த்தம் ரித்தஜான்னு சொல்கிற வார்த்தைக்கு புகழ்னு அர்த்தம் புகழாக இருக்கிறார் அப்புறம் வந்து அத்ரிப்பகா விரக்ஷாதி ரூப்பேன மரங்கள் காட்டில் எல்லாம் வந்து அத்ரினா மலை அதிரிகி அப்படின்னா மலை ஹிமாத்ரிகி அப்புறம் வந்து சஹ்யாதிரிகி சஹ்யாதிரிகி வேங்கடாதிரிகி அத்ரிகி மூணாவதுதான் அத்ரின்னு எழுதிடப்படாது வெங்கடாதிரிகி எழுதுறோம் இல்லையா இப்போ இந்த அத்ரிகின்னா மலை அத்ரிஜான்னு சொன்னால் மலையில் இருக்கிற மரங்கள் மலையிலிருந்து உண்டாகக்கூடிய வஸ்துக்கள் அத்ரிஜாக ரிதம் ப்ரகது ரிதம் ப்ரஹதுன்னா சத்தியமான கடவுள் அப்படின்னு வந்து ஒரு இதுக்காக அவனுடைய திருஷ்டி எப்படி இருக்குன்னா அவன் வா பிரபஞ்சத்தை பார்க்குற போது எல்லாம் பிரம்மமயமாக அவன் பார்க்குறான் திருஷ்டி ஞானமயம் கிருத்வா பஷியேத் பிரம்மமயம் ஜெகது உனது பார்வையை அறிவுமயமாக்கி உலகை பரம்பொருள் மயமாக பார் அதனால் வந்து நமக்கு வந்து அதுக்கு தான் சிம்பிளாக இதை சொல்கிறது ஸ்வர்ண ஆபரண திருஷ்டி ஆபரண திருஷ்டி நிறைய பேருக்கு இருக்கும் இது என்ன டிசைன்னு பார்த்துட்டு இருப்போம் ஆனால் வந்து அது அத்தனையும் ஸ்வர்ணந்தாங்கிறது எப்படியோ அது மாதிரி இந்த பிரபஞ்சமெல்லாம் மூல காரணமாகிய பரம்பொருள் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது இவனுக்கு அந்த திருஷ்டி வந்துவிடுறது அல்ல அகும்சுச்சிஷத் வசுரந்தரிக்ஷசத்து ஹோதாவேதிஷத் அதிதிரோணசத்துஷத் பரசதுதத்யோ மசதப்ஜா கோஜா ரிதஜா அத்ரிஜா ரிதம் ப்ரகது ரிதம் பிருகத்துங்கிறதுக்கு பிருகதுன்னா பிரம்மம் ரிதம்னு சொன்னால் பரமார்த்த சத்யம் அப்சல்யூட் ரியாலிட்டி பரமார்த்த சத்தியமான பரம்பொருளாகவே அவன் எல்லாவற்றையும் காண்கிறான் அடுத்தது அதாவது இப்ப இன்னொரு திரும்ப ஒரு தடவை இந்த ஞானம் வந்து பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்றான் ன யாகதி கர்மஹேதோ அக்னேகே ஆனுகூல்யம் பிரார்த்தையது இவனுக்கு ஞானம் பெறணுங்கிற ஆசினால் ஹோமம் பண்ணுறான் நான் வாழ்க்கையில் ஞானம் பெறணும் அதுதான் என்னுடைய லட்சியம் வாழ்க்கையினுடைய உண்மையை நான் புரிஞ்சிக்கணும் அதுதான் எனக்கு பரம லட்சியம் அதுக்காக வேண்டி அவன் என்ன பண்ணுறான்னா அக்னியை பிரார்த்தனை பண்ணுறான் இது அக்னியை பிரார்த்தனை பண்ணுற மந்திரம் இது கிருதம் மிமிக்ஷிரே ஆகையினால் ஹிருத்தம் மிமிட்சிரே அப்படின்னு சொன்னால் எந்த அக்னிக்கு ஹிருதம்னு சொன்னால் நெய் நெய்யை ஹோமம் பண்ணுறோம் அஹ மிமிஷிரேனு சொன்னால் ஆகுதி பண்ணுறதுன்னு அர்த்தம் அது அபிஷேகம் பண்ணுறதுன்னு அர்த்தம் மிமிட்சிரே ஹுத்தம் அசிய அக்னே நருப்பத்தி காரணம் ருதேனாபிவ்ருதர்சனா ஹிருத்தம் அய்ய யோனி அக்னியில் நெய்யானது அபிஷேகம் செய்யப்படுகிறது அக்னி நெய்யினால் தான் அக்னியானது வளர்கிறது கிருதம் அஸ்ய யோனிஹி அஸ்யங்கிறது அக்னி இந்த அக்னிக்கு காரணமாக இருப்பது நெய் தான் நெய் விட விட அக்னி பலமாக இருக்குது ஆகையினால் அக்னியின் காரணமாக இருப்பது நெய் கிருத்தே ஸ்ருதா நெய்யை சார்ந்து அக்னியானது இருந்து கொண்டிருக்கிறது அதனால தான் நம்ம கோபிராமணே பியான்னு முதல்ல சொல்கிறோம் பசுமாடு இருந்தால் தான் நெய் முடியும் நெய் இருந்தால் தான் ஹோமம் பண்ண முடியும் ஹோமம் பண்ணால் தான் மழை வரும் அதனால் இதெல்லாம் கனெக்டடாக இருக்கிறதுனால அக்னௌ பிராஸ்தாஹுதி ஆதித்ய உபதிஷ்டத்தை அக்னியில் வந்து பண்ணக்கூடிய ஆகுதியானது சூரியன்கிட்ட போகிறது ஆதித்யா ஜாயத்தை விருஷ்டிஹி சூரியன்கிட்டருந்து விருஷ்டி ஏற்படுறது மழை ஏற்படுகிறது விருஷ்டேகே அன்னம் அதிலிருந்து அன்னம் உற்பத்தியாகிறது தத பிரஜா அதிலிருந்து மக்கள் தோன்றுகிறார்கள் இது ஒரு கனெக்ஷன் அதனால் இப்போ இங்கெல்லாம் வந்து கிருதஸ்துதி கிருதத்தை பார்த்து கிருத கிருதத்தையும் வச்சுண்டு அக்னியும் பிரார்த்தனை பண்ணி எனக்கு ஞானத்தை கொடுன்னு பிரார்த்திக்கணும் கிருதமுவஸ்யதாம அக்னிக்கு இருப்பிடமே நெய்தானம் அக்னி இருக்கும் இடம் நெய் தான் அனுஷ்வதமாவக அனுஷ்வதம்னு சொன்னால் அந்த பிதிருக்கர்மாவையும் பண்ணுறதே அதில் தான் பண்ணுறோம் கவ்யவாகிறோம் ஹவ்யவாகம்ங்கிறோம் ஹவ்யவாகம்னு சொன்னால் அது தேவதைகளுக்கெல்லாம் போகும் கவ்யவாகம்னால் பிதர்களுக்கு போகும் அதெல்லாம் சொல்லி ஹோமம் பண்ணுறோம் அனுஷ்ரதம்ங்கிறதுக்கு ஸ்வதாங்கிற அதனால் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் கொடுக்குற ஆகுதியை வச்சுக்கொண்டு தேவர்களை எல்லாம் இங்கே கூட்டிண்டு வா அப்படின்னு அர்த்தம் அனுஷ்ரதம் ஆவக மாதயஸ்வ எனக்கு வந்து வாழ்க்கையை உறுதியாக்கி கொடு மாதயஸ்வன்னு சொன்னால் உறுதியாக்கி கொடு சுதிருடாம் குரு என் வாழ்க்கை வலிமையாக இருக்கட்டும் ஹே விரஷபிரேஷ்டன்னு அர்த்தம் ஹே அக்னி பகவானே ஹவ்யம் வக்ஷி இந்த ஹவ்யம் வக்ஷின்னு சொன்ன நாங்கள் கொடுக்குற இந்த ஆகுதியானது தேவதைகளுக்கெல்லாம் போய் சேரட்டும் ஹவ்யம் பக்ஷி ஸ்வாகா கிருத்தம் ஹவ்யம் வக்ஷி ஸ்வாகா கிருத்தம்னா என் அர்த்தம் ஸ்வாகான்னு சொல்லி நாங்கள் கொடுத்த இந்த ஹவிஸ தேவர்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கும் சேர்க்கின்ற வேலையை நீ செய்வாயாக இது ஒரு ஒரு பிரார்த்தனா மந்திரம் முதல்ல பார்த்த மந்திரத்துக்கு நேர் மாறுது அந்த மந்திரம் என்ன பண்ணித்த எல்லாத்தையும் பகவானாக பார் சொல்லிது இப்போ அவருக்கு எதிரின்னு சந்தேகம் வந்துவிட்டோ என்னவோ தெரியாது மந்திரத்துக்கெல்லாம் ஒன்றும் கனெக்ஷன் இல்லை இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் எங்களுக்கு இந்த ஞானம் நன்றாக உறுதியாக இருக்கிறதுக்கு அக்னி பகவான் அனுகிரகம் பண்ணணும் அக்னி பகவான் அனுகிரகம் பண்ணுறபோது அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லணும் இல்லையா நெய்யினால தான் நீ இருக்கு உண்டாகிற நெய்னால்தான் நீ இருக்கே நீ நெய்யை சார்ந்து இருக்கே நாங்கள் கொடுக்குற இந்த ஹவிஸை நீ வாங்கி கொண்டு தேவர்களுக்கிட்ட எல்லாம் சொல்லி எங்களுக்கு அனுகிரகம் பண்ண சொல்லு இதை நீ தேவர்களுக்கு கொண்டு போய் கொடு அப்படி சொல்லி பிரார்த்தனை அடுத்த மந்திரம் ஓங்காரத்தை ஸ்தோத்திரம் அன்றது சமுத்ரா தூர் மிர் மதுமாகும் உதாரது பாகும் சுனா சமமிருத்தேவா நாம சமுத்ரா சமுத்திர சப்தத்துக்கு கடவுள் அர்த்தம் சமுத்ராத் அப்படின்னா சமுத்திரத்தில் இருந்து சமுத்திரத்தில் இருந்துன்னா பரமாத்மா கிட்டே இருந்து ஊர்மிகி ஊர்மிகின்னா இந்த பிரபஞ்சம் இது ரொம்ப அழகான வார்த்தை இறைவனிடம் இருந்து இனிமை மிக்க இவ்வுலகம் உண்டாயிற்று இனிமையான இவ்வுலகம் தோன்றியது சமுத்திராத்து ஊர்மிகி ஊர்மிகின்னா சாதாரண அலைன்னர்த்தம் இந்த இடத்துல அவர் சொல்றார் வித்யாரண்யர் ஊர்மின்னு சொன்னா பிரபஞ்சம்ங்கிற எப்படிப்பட்ட பிரபஞ்சம்னா மதுமான் இனிமையான இவ்வுலகம் உண்டாயிற்று இறைவனிடமிருந்து இனிமையான இவ்வுலகம் தோன்றிற்று உதாரத்து உதாரத்துனா உண்டாயிற்று உதாரத்து தோன்றிற்று அப்புறம் அதுக்கு அடுத்தத விட்டுவிட்டார் அதுக்கு அடுத்தத பின்னாடி சொல்றாரு கிருதஸ்ய நாம குஹ்யம் கிருதங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல பிரகாஷம்னு அர்த்தம் ஸ்வயம் பிரகாசம் கிருதங்கிற முதல்ல சொன்ன அர்த்தக்கு இங்கே அங்கே நெய்னு அர்த்தம் இங்கே நெய் இல்லை கிருதங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குங்கிறார் கிரு க்ஷரண தீப்தியோஹோ அப்படின்னு கிராமர் ரூலை சொல்கிறார் க்ஷரணம்னு ஒரு அர்த்தம் இருக்குது தீப்தின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இங்கே தீப்திங்கிறத எடுத்துக்கணும்னு சொல்லி வித்யாராயண சுவாமி சொல்கிறார் ஹ ஸ்வப்பிரகாசம் பிரம்ம இத்தியர்த்தா கிருதம் இஸ் இக்கோல் டு என்னன்னா பிரம்ம எப்படிப்பட்ட பிரம்மன்னா ஸ்வப்பிரகாசம் பிரம்ம ஸ்வயம்பிரகாசமான அந்த பரம்பொருள் கிருதஸ நாம குஹ்யம் எதஸ்தி அதோட நாமம் என்ன பரம்பொருளுடைய நாமம் என்னன்னா ஓம் குஹ்யம்னா அது ரகசியமாக ஜபிக்கணும் ஆக குஹ்யம்னு சொன்னால் அதை அர்த்தம் எல்லா வேதங்கள்லையும் அது இருக்குதுன்னு அர்த்தம் என் நாமன்னா பிரணவ ரூபம் ஓங்காரம் எல்லா வேதங்களிலும் அது வியாபித்திருக்கிறது குஹ்யம் எது அஸ்தி தேவானாம் ஜிஹ்வா தேவர்களுடைய நாக்கில் அந்த ஓங்காரம் இடைவிடாது உச்சரித்து உச்சரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அமிர்தசிய அந்த ஓங்காரத்தை ஜபித்தால் மோக்ஷம் சித்திக்கும் மோக்ஷத்துக்கு காரணமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அமிர்தசிய நாபிகின்னு சொன்னால் மோட்சத்துக்குடுக்கூடிய சக்தி படைத்ததாக தேவர்களின் நாக்கிலே இடைவிடாது ஒலிக்கப்படுகின்ற அந்த ஓங்காரத்தை நாம் என்ன பண்ணணும்னா மெதுவாகவோ அல்லது உச்சரி சத்தமாகவோ உபாகும் சுனா சமமிரு சமமிருத்துவமான டு சமமிரு சமமிருத்தமான தியான காலத்தில் மெதுவாக உச்சரிக்கணும் அப்படி உச்சரித்தா என்னாகும்னா இம்மார்டாலிட்டிங்கிறோம் இல்லையா அமிர்தத்வம் அமிர்தம் ஆனட்டு உற்பத்தி விநாசரகிதம் பிரம்மத்பம் சமானட்டு சமய சமயானாஷே சமயானஷே ப்ராப்னோதி இத்தர்த்தா எல்லாம் கிராமர் ரொம்ப கட்டப்பட்ட இருக்குது சமய கான சமமிருத்தத்துவம் ஆனட்டு அப்படின்னா தியான சமயத்தில் மெதுவாக ஜபம் பண்ணி அந்த மரணமில்லாத ஒரு நிலையை நான் அடைவேன் அடைவேனாக தூய தமிழில் சொல்லணும்னா இப்படி சொல்லணும் இறைவனிடமிருந்து இனிமையான இவ் தோன்றியது அந்த இறைவனுடைய பெயர் பிரணவமாக விளங்குகின்ற ஓங்காரம் அது தேவர்களுடைய நாக்கிலே அது ஓயாது ஒலித்து கொண்டிருக்கிறது அது மோட்சத்திற்கு காரணமாக இருக்கிறது அதை நாமும் அமைதியாக உச்சரித்து அந்த அழியாத நிலையை பெறுவோமாக அதுதான் அர்த்தம் அழிவில்லா நிலையை நாமும் அடைவோமாக இது ஒரு பாகம் ஒரு விஷயம் உபிரம்மாணவ் சசியமான வய ஜ புருஷா ஜானத்தை விரும்புகின்ற புருஷர்களாகிய நாம் அஸ்மியே அஸ்மி இருக்கு மந்திரத்தில் இந்த ஞானயத்தில் ஹுதேன ஆதிப்தேனஸ் ப்ரமணா இது ஞான யஜங்கர் ஞானத்தை விரும்புகின்ற நாம் இந்த ஞான யஜத்தில் ஸ்வயம்பிரகாசமாக இருக்கின்ற பிரம்மத்தினால் ஓங்காரத்தை பிரபிரவாம வயன் நாம பிரபிரவாம நாமும் அந்த ஓங்காரத்தை உச்சரிப்பவுமாக வயம் நாம பிரபிரவாம வருமந்திரம் சொல்லிட்டு இருப்போம் அர்த்தம் தெரியாது இப்படி படிக்கிற உதாரணம் தெரியும் வயன் நாம பிரபிரவாம அஸ்மின் யஜ் கிருதேன பிரபிரவாம நன்றாக தியானம் செய்து கொண்டு அந்த ஓங்காரத்தை உச்சரிப்போமாக தாரையாம நமோபி யஜ் தாரையாம நமோபி தாரையாம இருக்கு தாரையாம தாரையாம அவ்வளோதான் நமோபி நமோபி ந நமஸ்காரை நமஸ்காரத்தோட சித்தே பிரம்மதத்வம் சர்வதா தாரையாம இத்தகைய நமஸ்காரத்தை செய்து கொண்டு நமது உள்ளத்திலே பரம்பொருளை தரிப்போமாக ஞானஸ யஜ்ஞத்துவம் பகவதா முக்தம் கிருஷ்ணரே கீதையில் சொல்லிருக்கார் இது ஒரு கோட் பண்ணுற சுவாத்தியாய ஞான யஜ்யாச்ச எதைய சம்ஷித விரதாக படிக்கிறோம் இல்லையா வேதாந்தம் படிக்கிறோம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு பேர் சிரவண மனன நிதித்தியாசனம்னு பேர் அதாவது இந்த அகங்காரத்தை வந்து அறிவுங்கிற நெருப்பில் போட்டு நாசம் பண்ணுறோம் இங்கே ஆகுதி என்னதுன்னு கேட்டால் அகங்காரம் இந்த இண்டிவிஜுவாலிட்டி தனித்தன்மைன்னு இருக்கேன் இந்த தனித்தன்மையை வந்து அறிவுங்கிற நெருப்பில் போட்டு ஆகுதி பண்ணுறோம் அதைத்தான் இங்கே செய்கிறோங்கிறது ஏற்கனவே கீதைன்னு சொல்லப்பட்டுருக்கு கோட் பண்ணுறாரு உப பிரம்மாஸ்ரீ சசியமானம் அபி சசியமானம் அபி நம்மெல்லாம் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுறோம் அஸ்மபி பிரணவேன ஸ்தூயமானம் பிரணவத்தினால ஸ்தோத்திரம் பண்ணுறோம் உபணுவத் பார்ப்பவர்த்திபி துவவேதினம் ஏதாத் பிரம்ம தவம் சதுஷங்காக ஆக்காரா அடுத்த மந்திரத்தில் வருது இந்த சத்துவாரி சிருங்கிறது இங்கே சொல்கிறது உப பிரம்மா ஸ்ரணவத்து சஸ்யமானம் சதுஷிருங்கோவமீத்து கௌர ஏதத்து இந்த ஓங்காரத்தை வந்து நாலு நாலாக பிரிக்க போற அகார உக்கார மக்கார அமாத்திர பிரணவம்னு சொல்லி மாண்டிய நிறைய சொல்லியிருக்கு அதை தான் இங்கே அவர் சொல்கிறார் உப பிரம்ம ஸ்ரீனவத்து சசியமானம் நாம் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் வேதம் தெரிந்தவர்கள்லாம் கேட்கிறார்கள் அவர்களும் கேட்டு இந்த இந்த பிரணவத்தினுடைய விசேஷத்தை அவர்கள் சிறப்பாக எடுத்து சொல்லுகிறார்கள் நாம் ஓதுகின்ற இது ஒன்றும் கனெக்ஷனாக கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் மெதுவாக சொல்கிறேன் ஏன்னா இது நிறைய இந்த அது படிச்சுட்டே இருந்தால் தெரியும் நீங்கள் அதை பார்த்தீன்னா தான் நானும் அதை சொல்ல முடியும் எல்லோரும் சொல்கிற பார்க்குற போது இந்த மந்திரம் இருக்குது பாருங்க பதம் பதமாக இருக்கிறதுனால சிஷியாலும் குருவும் சேர்ந்து போனால் தான் இதெல்லாம் போக முடியும் இல்லாட்டி இதை எப்படி தனியாக க சொல்லிகிட்டே இருப்போம் நம்ம பாட்டி சொல்லிகிட்டு இருப்போம் அதனால் சிரமம் இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் சொல்கிற போது இதை எப்படி சொல்கிறது நான் யோசிச்சுன்னே இருப்பேன் இது எப்படி சொல்கிறது எப்படி சொன்னால் இவாளுக்கு புரியும் அப்படின்னு யோசிச்சுன்னே இருக்கணும் அது இந்த வாக்கியங்களை வாசித்து அப்படி சொன்னால் தான் இதெல்லாம் எடுபடும் இல்லாட்டியும் எடுபடாதது உபிரம்மாணவா அமிரி பிரணவஸ் ஸ்தூயமான உபணுவத் பக்கத்தில் இருக்கிற பாத்தவேது எதன்பிரமார உக்க மக்க உக்கார மக்க உபேத்த நாலு பாடமர் நாள் பாதங்கள் ந ஸ்ருங்க சதுஷ்டய உபேதா கெளரஹா கெளர ஏதத்துருக்கு மந்திரத்தில் கௌரஹான்னா ஸ்வேதா ஸ்வேதா பிரணவாக்கியா ரிஷபா பிரணவமாக இருக்கக்கூடிய இந்த ரிஷபம் அவமீத் வாந்தவான் கேட்டார்னு அர்த்தம் பிரம்ம தத்துவம் பிரத்யபாத் இந்த ஓங்காரத்தை ஜபம் பண்ணிட்டு நாங்கள் வேதாந்தம் படித்தோம் ஆகையினால எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த வேதாந்தம் படிக்க படிக்க பிரம்ம தத்துவம் எங்களுக்கு தெளிவாக விளங்கிட்டுரு வெறுமனை படித்தா விளங்காது ஜபத்தோடு கூடி படித்தாதான் விளங்குங்கிறது அர்த்தம் அக்காராஜினாம் பிரணவ மாத்திரா நாம் ஸ்ருங்கத்தம் உத்தர அது வேற ஏதோ கோட் பண்ணுறாரு தமிழில் இவர் எப்படி வழிதியிருக்காரு இந்த சில வார்த்தையை தமிழில் சொல்ல முடியலை நெய்யை தாரையாக ஹோமம் செய்வது போன்ற தாரணையால் இந்த ஞான யஜத்தில் நமஸ்காரங்களுடன் நாம் இந்த நாமத்தை ஜபிப்போம் நமஸ்காரங்களுடன் பக்கத்தில் இருக்கிற எல்லாமே சேர்ந்து ஜபிப்போம் அகார உக்கார மகாரநாதமாகிய நான்கு கொம்புகளை உடையதும் வெண்மையான ரிஷவம் போன்று சிறந்ததுமான இந்த ஓங்காரம் துதிக்கப்பெற்று உடனிருப்பவர்கள் காதில் கேட்கும்படி சப்த வடிவில் பரபிரம்மத்தை தோற்றுவித்தது தோற்றுவித்ததுன்னு போட்டிருக்கார் அப்படி கிடையாது அது அது வந்து வெளிப்படுத்தியதுன்னு அர்த்தம் தோற்றுவித்ததுன்னு சொல்லக்கூடாது வெளிப்படுத்தியது தோற்றுவித்ததுன்னு சொன்னால் இல்லாத உண்டு ஒண்ணுதாக ஆயிடும் வெளிப்படுத்தியதுன்னு அர்த்தம் அதான் இந்த நம்ம படித்ததுக்கு இப்படி போட்டுக்கார் தமிழில் என்னது வயன்னா மப்பிரபிரே நாஸ்மிதாரோ உபிரம் சசியமானம் சதுஷோவமீத் கௌர ஏதோ அதில் மந்திரத்தை நெய்யை தாரையாக ஹோமம் செய்வது போன்ற தாரணையால் இந்த ஞான யஜத்தில் நமஸ்காரங்களுடன் நாம் இந்த நாமத்தை ஓங்காரத்தை ஜபம் செய்வோம் நான்கு கொம்புகளை உடையதும் வெண்மையான ரிஷபம் போன்று சிறந்ததுமான இந்த ஓங்காரம் நம் அனைவராலும் ஸ்தோத்திரம் செய்யப்பட்டு உடனிருப்பவர்கள் காதில் கேட்கும்படி பரபிரம்மத்தை வெளிப்படுத்தியது அதுதான் விஷயம் எவ்வளோ சிக்கலாக இருக்குது வரும் இந்த வாக்கியம் வந்து அது வந்து மந்திரத்துலேருந்து அதை எடுத்து சொல்கிறதுக்கு என்ன வேத மந்திரங்கள் சில சமயம் இப்படி ஆயிடும் அடுத்தது சுவரி திரையோஸ்யேஷீர்ஷே சப்தஹோ திரிதா பத்தோ வஷோரோ ரவீதி மகோதேவோ மத்தியம் ஆசங்க சுவாரிஷ பிரணவசிய யானி அகாராதனி தானி சத்வாரி மாண்டூக்கிய உபரிஷத்தில் அகாரம் உக்காரம் அகாரம் அமாத்திரா அமாத்திரப் பிரணவம்னு ஒன்று இருக்குது அதில் தான் முடிக்கப்படும் இங்கே ஒரு நாதம்னு சொல்கிறார் சத்வாரி ஸ்ருங்கா ஸ்ருங்கம்னா கொம்புன்னு அர்த்தம் இங்கே இடத்துல நாலு பாதங்கள்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டு சத்வாரி ஸ்ருங்காக அஸ்ய பாதாக இந்த பிரணவ பிரதிபாதியத்தேன பிரணவரூபஸ் பிரம்மண திரயா பாதாக மூன்று பாதங்கள் நான்கு கொம்புகள் மூன்று பாதங்கள் பத்தியத்தை கம்யத்தை பிரம்மத்துவம் ஏபிஹி இது பாதாக பிரம்மத்தை அடையிறதுனால இதுக்கு பாதம்னு பேருங்கிற அத்தியாத்மம் விஸ்வ தைஜசப் பிராஜியாக இது வந்து மாண்டக வருஷத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா ஆங்கிறது வந்து விழிப்பு நிலை பூங்கிறது கனவ நிலை மாங்கிறது வந்து சுசுக்தி நிலை அப்புறம் வந்து துரியங்கிறது அமாத்திர பிரணவம்னு சொல்லியிருக்கு அகார உகார மகாரம் எல்லா உபனிஷத்துலேயும் இந்த ஓம்ங்கிறது விசேஷமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு ஓங்காரத்தை தான் ஜபம் பண்ணுறோம் சன்னியாசிகள் எது பண்ணாலும் ஓங்காரம்தான் பரிசேச்சனம் பண்ணுறது ஓங்காரம் ஆச்சமனம் பண்ணுறது ஓங்காரந்தான் எல்லாமே சன்னியாசிகளுக்கு ஓங்காரம் தான் காயத்ரி காயத்ரியை விடுறது தான் சந்யாசமே காயத்ரி மந்திரத்தை கிரமமாக விடுறதுக்கு பேர் தான் சன்னியாசம்னு பேர் சன்னியாசம் பண்ணுற போதே என்ன சொல்லுவோம்னா காயத்ரிலேருந்து நாங்கள் வியாகிருதிக்கு போகிறோம் வியாகிருத்தியிலேருந்து பிரணவத்துக்கு போகிறோம் பிரணவத்துலேருந்து பிரம்மத்துக்கு போகிறோம் சொல்லுவோம் அப்படி அதுக்கு பேர் அதுக்கு பேர் பிரைஷோச்சாரணம்னு பேர் இந்த பிரைஷோச்சாரணம் பண்ணி ஆச்சுன்னா சன்னியாசம் இந்த பிரைஷோச்சாரணத்தை கிரமமாக பண்ணணும் அப்போ இந்த காயத்ரி விட்டுவிட்டு ஓங்காரம் மயமாகவே பண்ணுறதுனால குருக்கிட்ட தான் இந்த மந்திரத்தையும் வாங்கிக்கணும் குருமுகமாக அவர் சொல்லணும் அந்த வேளையில் அதை நம்ம வாங்கிக்கணும் பிரம்ம ஏகாட்சரம் அர்த்ததாம் ஓமித்யேகாட்சரம் பிரம்ம இனி வரப்போகிறது அதனால இந்த சுவாரி சிருங்காக த்ரையோஸ்ய பாதாக ட்வேஷீரிஷே த்ரையோஸ்ய பாதாகங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா விஸ்வ தைஜசப் பிராஜ்யம் நமக்கு வந்து இந்த விழிப்பு நிலையில் இருக்கிற அபிமானம் இருக்கு இல்லையா நமக்கு விழிப்பு நிலையில் நம்ம அபிமானம் இருக்கிற போது நமக்கு பேர் விஸ்வன்னு பேர் கனவு நிலையில் இருக்கிற அபிமானம் இருக்கே அதுக்கு பேர் தைஜசன்னு பேர் சுசுக்தியில் இருக்கிற காரண சரீரத்தில் அபிமானம் இருக்கிறதுக்கு பேர் பிராஜ்யன்னு பேர் அதைத்தான் மூணு பாதம்னு சொல்கிறார் சத்வாரி அப்படிங்கிறது வந்து அகார உக்கார மகார நாதம் நாலு கொம்பு மூணு பாதம் மூணு பாதம்ங்கிறது அது நாலு கொம்பையும் பாதம்னு சொல்லுவோம் அது நாலாக பிரித்துக்கிறதுக்காக அது நான்கு கொம்புகள் அகார உக்கார மக்கார நாதம் அப்புறம் அடுத்தது த்ரயோசிய பாதாகங்கிறது விஸ்வ தைஜச பிராஜன் அது மறக்கக்கூடாது அப்புறம் த்வேஷீருஷே உத்தமாங்கஸ்தானே ஜடம் சேதனங்கிற ரெண்டு சக்தி ஜடம் ஜடசக்தி சேதனா சக்தி சிட்சக்தியை நம சேத்தனா ரூபா ஜெய் நமக ஜடசக்தியை நம யடாத்மிகா ஜெய் நமக லலிதாசாஸ்திரநா இப்போ ரெண்டு தலைன்னுது நாலு கொம்பு இது மந்திரத்தை பாருங்கள் நாலு கொம்பு மூணு காலு ரெண்டு தலைங்கிறது எல்லாமே வந்து கூடமாக பேசுறது சத்வாரி ஷிருங்கா பாதா துவேஷீஷே ரெண்டு தலை அப்படின்னா ரெண்டு தலைங்கிறது என்னது சைத்தன்யம் ஜடம்னு அர்த்தம் உணர் உணர்வு உடையது உணர்வற்றது உணர்வுடையது உணர்வற்றது தேசி ரிஷே சப்த ஹஸ்தாசம் அசிய ஏழு கையின்னு அஸ்ய ஏழு கை இதெல்லாம் வந்து இந்த விடுகிற மாதிரி புதிர் ஏழு கை உடையதுன்னு ஏழு கைங்கிறது பூலோகம் ஏழு லோகங்கள் பூலோக புவர்லோக சுவர்லோக மகோலோக ஜனோலோக தபோலோகம் அப்புறம் திருதாபத்தா மூன்று நாள் கட்டப்பட்டிருக்குன்னு அகார உக்கார மக்காரஷு விஸ்வத்தேஜசப் பிராஜை விராட்டு ஹிரண்யர்பியாதைஷ திருப்பிரகாரேண சம்பந்தா மூணு மூன்று நாள் கட்டப்பட்டிருக்குன்னு மூன்று நாள் எதுனால மூன்று நாள் கட்டப்பட்டிருக்குன்னு கேட்டால் அகார உக்கார மகாரம் விஸ்வத்தேஜசப் பிராஜன் அப்புறம் ஹிரண்யர்பிராட்டு ஹிரண்யகர்பன் அவ்வியாகிருத்த ஈஸ்வரன் இதெல்லாம் டோட்டல் இதுக்கெல்லாம் வேதாந்த நன்னாக அடிப்படை தெரிஞ்சால் தான் இதெல்லாம் புரியும் இல்லாட்டி இந்த ஏரியாலெலாம் அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும் அந்த அந்த விஷயங்கள்லாம் தெரியணும் ஏன்னா இப்போ இண்டிவிஜுவலை வந்து என்ன சொல்கிறோன்னா விஸ்வ தைஜசர் பிராக்யங்கிறோம் விழிப்பில் வந்து விஸ்வன் கனவில் வந்து தைஜசன் அப்புறம் வந்து சுஷுப்தியில் பிராக்யன் இதையே சமஷ்டியாக சொல்கிற போது ஹிரண் விராட்டு ஹிரண்யர்பன் அவ்யாக்கிருத்த ஈஸ்வரன் சொல்லுவோம் அவர்ஈஸ்வர இது எல்லாம் இந்த சமஷ்டியும் வெஷ்டியையும் கட்டி வச்சிருக்கு திருதாப்தா ரிஷபா ரிஷபான இந்த ஓங்காரம் பிரணவான் அர்த்தம் ரிஷபான பிரணவ மகத்தேஜோ ரூபம் மகோ தேவான் இருக்கு மகோதேவோமர் தியாகும் ஆவிவேஷ மகாங்கிற வார்த்தைக்கு தேஜோ ரூபம் பிரம்ம தவம் ரோரவீதி அதிசயேன பிரதிபாதையி இந்த ஓங்காரம் வந்து ரோரவீத்தின்னு சொன்னால் பரம்பொருளை அழகாக விளக்கி சொல்லுகிறது மர்தியாகும் ஆவிவேஷன் ஒரு மந்திர வாக்கிய பரமேஸ்வரகா மர்தியானு மனுஷ தேஹானு கடவுள் அனைவருடைய உடம்பிலும் புகுந்திருக்கிறார் அவ்வளவுதான் இந்த மந்திரத்தில் தாத்பரியம் இன்னும் அடுத்த மந்திரமும் இருக்குது அது நாளைக்கு நான் பிறகு சொல்கிறேன் ஆ சத் ஏன்னா இதுவே உங்களுக்கு ரொம்ப யோசிக்கணும் ஏன்னா தேவஹாங்கிறது தனியாக போகிறது மகாங்கிறது ஒரு பக்கம் நிற்கிறது அதெல்லாம் நீங்கள் கவனித்தாதான் புரியும் இல்லாட்டி அது எது ஆமாம் த்ரீதா பத்தா ரிஷபோரோ ரவி மகோ தேவோமர் தியாகும் அபிவேஷா ஓங்காரத்தை ஸ்துதி பண்ணி ஓங்காரத்தோட பெருமையை சொல்லி சொல்கிறது உண்டு வண்டு வருது வருது சத்வாரிசங்க வரும் அந்த இதில் இது பண்ண உபஸ்தரணம் பண்ணணும் அப்புறம் ஹவிசை எடுத்து வைக்கணும் ஆமாம் சேஷகா பிரவிஷ்ட ஆனா சுத்தம் தரா அவர் தமிழில் என்ன சொல்கிறாரு பார்ப்போம் ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தமிழில் சொல்கிறது கஷ்டம் ரிஷபத்துக்கு ஒப்பிடப்பட்ட ஓங்காரமாகிய இதற்கு கொம்புகள் நான்கு ரிஷபத்திற்கு ஒப்பிடப்பட்ட ஓங்காரமாகிய இதற்கு கொம்புகள் நான்கு கால்கள் மூன்று தலைகள் இரண்டு கைகள் ஏழு முப்பிரியால் கட்டப்பட்டுள்ள இந்த ரிஷபம் மகா என்னும் பிரம்ம தத்துவத்தை உரத்து கூவி விளக்குகிறது உரத்து கூவி விளக்குகிறது ஸ்வயம் பிரகாச பொருளான தெய்வம் மனிதர்களிடம் புகுந்து உரைகின்றது இது பத்து தரம் படித்தாதான் மனசில் பதியுது மனிதர்களிடம் புகுந்து உரைகின்றது இப்படி எல்லா மந்திரத்துலேயும் இந்த தாத்பரியெலாம் பர பிரம்ம தத்துவ தாத்பரியெல்லாம் அப்படி சொல்லிட்டுருக்கு இது நல்லது முதல்ல பார்க்கறதுக்கு நமக்கு புரியாத மாதிரி இருக்கும் பௌனப்புண்ணியன சிரவணம் குறியாது மறுபடியும் மறுபடியும் சிரவணம் பண்ணுன்னு சொன்னான் எவ்வளோ தூரத்துக்கு அதை சிரவணம் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அது மனசில் மந்திரங்கள்லாம் விளங்கும் அதில் முதல்ல நம்ம திடீர்னு வந்து என்னக்கோ ஒன்றா வரும் அப்படி பாதி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறோம் அதனால் அது கண்டினியூஸாக கண்டினியூட்டி இருந்துதுன்னு வச்சுக்கோங்க அதுன்னு நிறைய ரசிக்கலாம் நிறைய சொல்ல முடியும் இருக்கட்டும் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் இது ஏன் திருப்திக்காக தான் எடுத்துட்டுருக்கேன் அது இந்த மகாநாராயண உபனிஷத்துங்கிறது எங்கேயும் சொல்கிறது இல்லை ஏன்னா இந்த மந்திரங்கள்லாம் ரொம்ப பிரசித்தமான மந்திரங்கள் ஆனால் இதுக்கு நிறைய பேர் அர்த்தம் சொல்கிறதே இல்லை ஆனால் அது அதுக்கு சொன்னாதான தெரியும் அது ஏன் வந்து முடியாதா முடியுமான்னு தெரியும் சொல்லிப்பா இது கிடையாது வித்யாரிஞர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் வித்யாரி வித்யாரிணியருடைய பாஷையை ரொம்ப அழகு ஆனால் அந்த பாஷையை ஃபாலோ பண்ணணும் இப்போ இந்த மாதிரி பாஷையும் உங்கள்கிட்டயும் இருந்ததுன்னு சொன்னால் அதை நிறைய ரசித்து சொல்லி சொல்ல முடியும் அதனால் மெதுவாக நம்ம மேலடைந்த வாரியாக தமிழில் தானே சொல்லிகிட்டு இருக்கோம் அதை வாசிட்டு மனசில் வச்சுன்னு சொல்லணும் அது நல்லது புண்ணியந்தான் ரெண்டு ஒன்று புரிஞ்சதுன்னா ஞானம் வந்துடும் புரியலன்னா புண்ணியம் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் புரியலன்னா புண்ணியம் ஒன்று கலம்பரை வந்து சத்விஷேகத்தை தானே கேட்குறோம் வேறு ஒன்றும் இல்லையே வோரடிச்சா புண்ணியந்த புண்ணியந்த ஓ சகனை ஓம்ஷாஹரி